ஒரு நாள் அவர்கள் கூறினரத்தின் கீற்றில் அவன் ஒளிந்திருக்கலாம் என நாங்கள் என்னும் அளவுக்கு அவனை பற்றி நபி சொல்லோ அலிஹ செல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் அவர்களிடம் நாங்கள் மாலை நேரத்தில் சென்ற போது பற்றி அவர்கள் புரிந்து உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே காலையில் தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கூறினீர்கள் அவன் மறைந்திருப்பானோ என அவனை அப்போது நபி அலிசம் அவர்கள் தஜ்ஜாலை விட மற்ற விஷயங்களே உங்களிடம் என்னை மிகவும் பயப்பட செய்கிறது உங்களிடையே நான் இருக்கும் அவன் வெளியேறினால் உங்களுக்காக நான் அவனிடம் போரிடுவேன் உங்களிடையே நான் இல்லாத போது அவன் வந்தால் ஒவ்வொருவரும் அவனுக்கு எதிரியே அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எனக்கு பின் பாதுகாப்பாளனாக உள்ளான் நிச்சயமாக போல் அவன் இருப்பான் ஒருவர் அவனை சந்தித்தால் கஹப் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை அவர் ஓதட்டும் அவன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுக்கிடையே உள்ள பகுதியிலிருந்து வெளியேறுவான் வலது புறத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான் இடதுபுறத்திலும் இருங்கள் இறைதூதர் அவர்களே பூமியில் அவன் தங்கி இருக்கும் காலம் எவ்வளவு என்று கேட்டோம் நாற்பது நாள் ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும் மற்றொரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும் மற்றொரு நாள் ஒரு வாரம் போல் இருக்கும் மற்றவை உங்களின் சாதாரண நாட்கள் போன்றுதான் என்று கூறினார்கள் அவர்களே ஒரு வருடம் போல் உள்ள அந்த நாளில் ஒரு நாளுக்கு தொழுகையை தொழுதால் நமக்கு போதுமா என்று கேட்டோம் இல்லை அந்த நாளில் அதன் நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு தொழுது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே பூமியில் அவனின் வேகம் எவ்வளவு என்று கேட்டோம் காற்று தள்ளி செல்லும் மேகம் போல் வேகம் இருக்கும் என்று கட்டளையிடுவான் அது மழை பொரியும் பூமிக்கு கட்டளையிடுவான் அது தாவரங்களை முளைக்க செய்யும் அவர்களின் கால்நடைகள் நீண்ட கொம்புகளுடன் பால் மடு கனத்து வயிறு நிறைந்து கொழுத்து மாலையில் அவர்களிடம் திரும்பும் பின்பு மற்றொரு கூட்டத்தாரிடம் வருவான் அவர்களையும் தன் வழிக்கு அழைப்பான் அவனது கருத்தை ஏற்க மாட்டார்கள் அவர்களை விட்டு அவன் சென்று விடுவான் அவர்கள் தங்கள் சொத்துக்கள் எதுவும் தங்கள் கையில் இல்லாத அளவுக்கு பஞ்சத்தில் தவிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள் பின்பு வறண்ட காட்டுக்கு செல்வான் அதனிடம் உன் புதையல்களை நீ வெளிப்படுத்து என்று கூறுவான் பெரிய தேனியை சிறிய தேனீக்கள் சூழ்ந்து கொள்வது போல புதையல்கள் வலிமையான பிளப்பான் பின்பு இறந்த அழைப்பான் உடனே அவன் சிரித்த முகத்துடன் எழுந்து வருவான் இந்த நிலையில்தான் அல்லாஹ் ஈசா நபியை அனுப்புவான் திமிஷ்கு நாட்டின் கிழக்கு உள்ள வெள்ளை மினாராவில் வண்ண ஆடை அணிந்தவர்களாக இரண்டு வானவர்களின் இறக்கைகளில் தங்கள் கைகளை வைத்தவர்களாக இறங்குவார்கள் தன் தலையை அவர்கள் சாய்த்தால் வியர்வை கொட்டும் அதை அவர்கள் உயர்த்தினால் முத்துக்கள் போல் அந்த வியர்வை பிரகாசிக்கும் அவர்களின் மூச்சு காற்றை நுகரும் எந்த இறை மறுப்பாளரும் இறக்காமல் இருப்பதில்லை அவர்களின் மூச்சு காற்று அவர்களின் பார்வைப்படும் அளவுக்கு சென்றடையும் ஈசா நபி தஜ்ஜாலை தேடுவார்கள் இறுதியில் பைத்து உள்ள லூத் என்றும் அல்லாஹ் காப்பாற்றிவிட்ட ஒரு கூட்டத்தாரிடம் அடுத்து வருவார்கள் அவர்களின் முகங்களை தடவி விடுவார்கள் அவர்களிடம் சொர்க்கத்தில் உள்ள அவர்களுக்குரிய தகுதிகளை பற்றி ஈசா நபி கூறுவார்கள் அந்த சமயத்தில் ஈசாவிடம் அல்லாஹ் நான் என் அடியார்கள் சிலரை வெளியாகி உள்ளேன் அவர்களிடம் யாரும் சண்டை செய்ய முடியாது எனவே என் அடியார்களை பக்கம் ஒன்று சேர்ப்பீராக வெளிப்படுத்துவான் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள் அவர்களின் முதல் கூட்டத்தார் தபரிஸ்தான் எனும் சிறு கடலை கடந்து செல்வார்கள் அதில் உள்ள தண்ணீர் முழுவதையும் குடித்து விடுவார்கள் அவர்களின் அடுத்த கூட்டத்தினர் ஒருவர் இங்கு ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்தது என்று கூறுவார்கள் அதாவது அந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்கும் அல்லாஹுவின் நபியான ஈசா அலிசலாம் அவர்களும் அவர்களின் தோடர்களும் ஒரு மலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் இன்று உங்களிடம் நூறு தீனார் பொற்காசி இருப்பதை விட அவர்களிடம் ஒருவருக்கு ஒரு மாட்டின் தலை இருப்பது சிறந்ததாக இருக்கும் ஈசா நபி அவர்களும் அவர்களின் தோடர்களும் அல்லாஹுவிடம் டிவா செய்வார்கள் உடனே அல்லாஹ் அவர்களின் கழுத்துகளில் அமர்ந்து கொத்தும் பறவைகளை அனுப்புவான் அப்போது அவர்கள் இறப்பது போன்று ஒரே சமயத்தில் அனைவரும் இறந்து விடுவார்கள் பின்பு ஈசா நபியும் அவர்களின் தோடர்களும் மலையிலிருந்து தரைக்கு இறங்கி பூமியில் ஒரு சான் இடம் கூட மீதமில்லாமல் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் சடலங்களும் துர்நாற்றமும் பிண வாடையுமே இருக்கும் உடனே ஈசா நபியும் அவர்களின் தோடர்களும் அல்லாஹுவிடம் விடுவா ஒட்டகத்தின் கழுத்துக்களை போல் உள்ள பறவைகளை அல்லாஹ் அனுப்புவான் அவை அவர்களின் உடல்களை சுமந்து சென்று அல்லாஹ் எறிந்துவிடும் எந்த ஒரு வீடும் கூடாரமும் அதிலிருந்து தப்பித்து விட முடியாது இதனால் கண்ணாடி போல் பூமியாகும் வரை மழை சுத்தமாக்கிவிடும் பின்பு பூமியிடம் உன் விளைச்சல் பொருட்களை வெளிப்படுத்தி உன் வரக்கத்தை மீண்டும் வெளியாகி என்று கூறப்படும் அந்த ஒரு கூட்டம் ஒரு மாதளம் படத்தை சாப்பிடும் அதன் தோளின் கீழ் மக்கள் இலை அவர்களின் கால்நடைகளிலும் ஒரு ஒட்டகத்தின் மனிதர்களில் பெரும் கூட்டம் குடிக்கும் அளவுக்கு இருக்கும் மேலும் ஒரு பசுமாட்டின் பால் மக்களில் ஒரு பிரிவினர் குடிக்கும் அளவுக்கு இருக்கும் ஓர் ஆட்டின் பால் ஒரு குடும்பமே குடிக்கும் அளவுக்கு இருக்கும் இது மாதிரியான நிலையில் அல்லாஹ் குளிர்ந்த காற்றை வீச செய்வான் அக்காற்று அவர்களின் அக்குல்களுக்கு கீழ் போய் சேரும் அனைத்து முஸ்லிமான அடியார்களின் உயிர்கள் அப்போது கைப்பற்றப்படும் மக்களில் கெட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அவர்கள் கழுதைகளை போன்று வெக்கமின்றி சண்டை சச்சரவு செய்து கொள்வார்கள் அப்போதுதான் அவர்களிடம் மறுமை நாள் ஏற்படும் என்று நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது பதினொன்று